வணக்கம் நெய்யர்களே நற்றினியின் சரித்திரம் ஒன்பது சுரங்க தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிரெஞ்சு இந்தோசீனா மற்றும் வியட்நாமில் அமைதியை கொண்டு வரும் முகமாக ஜெனீவாவில் அமைதி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு டாங்கானிகா ஜன்சிபார்க் இரண்டு நாடுகளும் இணைக்கப்பட்டு டான்சானியா என்ற ஒரு புதிய நாடு உருவாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மட்டக்களப்பில் பட்டித்திடலில் வயலில் வேலை செய்து பதினாறு தமிழர்கள் இலங்கை ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தென்கொரியாவில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒருவர் துப்பாக்கிச் சூடு நிகழ்த்தியதில் ஐம்பத்தி ஏழு பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் டாக்டர் மைக்கேல் ஆர் ஹாரிசன் என்பவர் வயிற்றில் கருவுக்கு முதலாவது அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் என்ற பெருமையில் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யாவில் தற்போதைய உக்ரைனில் செர்னோபில் அணு உலை விபத்து ஏற்பட்டது உலகின் மிக அணு உலை விபத்து இதுவாகும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச நெருக்கடி காரணமாக இருபத்தி ஆண்டுகால ராணுவ ஆக்கிரமிப்புக்கு பின்னர் சிரியா தனது பதினான்காயிரம் பேர் கொண்ட ராணுவத்தினரை லெபனானிலிருந்து முற்றிலுமாக விலக்கிக் கொண்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு நாசாவின் ரேஞ்சர் நாலு என்கின்ற ஆளில்லாத விண்கலம் சந்திரனில் மோதியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் 1762 எழுநூத்தி ஆண்டு சியாமா சாஸ்திரிகள் கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு சார்லஸ் ரிக்டர் அமெரிக்க இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜி பட்டு ஐயர் திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தீகா சண்முகம் தமிழக நாடக மற்றும் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆர் சுதர்சனம் தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நீல பத்மநாபன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மா ஆண்டோ பீட்டர் தமிழக எழுத்தாளர் மென் உருவாக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சரண்யா பொன்வண்ணன் தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெலனியா டிரம்ப் அமெரிக்காவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் டொனால்டு டிரம்பின் மனைவி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சமுத்திரக்கனி தமிழக திரைப்பட இயக்குநர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பே சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் என்ற நாடக நூலை படைத்த தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ராமானுஜர் இந்திய கணித மேதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் சுதேச சமஸ்தானத்தின் இறுதி டோக்ரா குல மன்னர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க ராமச்சந்திர மற்றும் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு எஸ் ஜே வி செல்வநாயகம் தமிழரசு கட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வேலா அரசிக்கம் தமிழக இதழாளர் மற்றும் பேச்சாளர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எம் முகமது இலங்கை அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் செர்னோபெல் விபத்து நினைவு தினம் மற்றும் டேங்சானியா இணைப்பு தினம் அறிவுசார் சொத்துரிமை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே